வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இந்த உலகில் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியான குணநலங்களோடு இருக்கிறார்களா அப்படின்னா நிச்சயமாக இருப்பதில்லை ஏன் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை அப்படின்னா ஒவ்வொருக்குள்ளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு ஆசைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு திட்டங்கள் இத்தகைய வேறுபாட்டின் காரணமாகவே மனிதர்களின் குண இயல்பும் மாறுகிறது ஆனால் குண இயல்புகள் எப்படி மாறினாலும் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் நம்மால் அவர்களை புரிந்து கொள்ளவே முடியாது நமக்கு பணியிடத்தில் ஒரு நெருங்கிய நண்பர் நல்ல முறையிலே பழகினார் நான் கூட நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான நண்பர் இவர்தானோ என்று நினைக்கும் அளவிற்கு நம்மோடே இருந்தார் ஆனால் சிலம் காலகட்டத்தில் நாம் வாழ்க்கை முழுவதும் விலகிவிட்டார் இத்தகைய அளவிற்கு தீங்கினை செய்து விட்டார் அவருடைய குணநலனை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது இவர் இப்படி செய்யக்கூடியவரே அல்ல என்றுதான் எல்லோரும் சொல்வார்கள் ஆனால் அவரோடு பழகி பார்க்கும் பொழுதுதான் அவர் அத்தகையவர் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏன் இன்றைக்கு எல்லா மதங்களிலும் நாங்கள் கடவுள்களின் தூதர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் தான் உண்மையான ஞானிகள் என்று சொல்லிக்கொண்டு உலகில் பெயரை சொல்லிக்கொண்டு எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டு அடுத்த மதத்தினை எவ்வளவு தாக்குதலுக்கு அர்ப்படுத்துகிறார்கள் இத்தகைய தீய மனிதர்கள் எல்லாரும் உண்மையிலேயே நம்மோடு பழகிய அந்த நண்பரை போல்தான் அதாவது நல்லவர் வேடத்திலே இருக்கக்கூடிய தையவர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இந்த வேடுவர்கள் காட்டிற்குள் செல்வார்கள் வேட்டையாடுவதற்காக அங்கே மிகப்பெரிய புதர்களெல்லாம் வண்டி கிடக்கும் அந்த புதர்களுக்குள்ளே சென்று ஒளிந்து கொள்வார்கள் சரியான நேரத்தில் பறவைகள் வரும் பொழுது புதருக்குள்ளே இருந்து அம்புகளை எய்து அந்த பறவைகளை வீழ்த்தி விடுவார்கள் அத்தகைய குணநலங்களை கொண்டவர்தான் சில மனிதர்கள் அல்லது அந்த ஞானிகள் போலீஸ் அமையர்கள் எல்லோரும் தங்களை நல்லவர் போலேயே கட்டிக்கொள்வார்கள் சரியான சமயத்தில் யாரும் எதிர்பார்க்காத தீங்கினை செய்து முடித்து விடுவார்கள் இதை தான் வள்ளுவரும் தவக்கோளத்திலே இருந்து செய்வது உதருக்குள் இருந்து கொண்டு பறவைகளை வேட்டையாடுவதற்கு சமமானது என்று சொல்கிறார் ஆகையால் நாம் தவக்கோளத்தை மேற்கொள்ள முயற்சி செய்தால் உண்மையிலேயே நல்லவராக வாழ பழகிக் வேண்டும் திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் இருபத்தி எட்டு கூட ஒழுக்கம் குரல் எண் அல்லவை செய்தல் புதர்மறைந்து வேட்டுவன் புல் செமிழ் தற்று மீண்டும் குரல் தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் தற்று இந்த நாள் இனிய நாளாக மீண்டும் சந்திப்போம்